தலாப்புறையுண்டிருந்தோம் அந்த தலாப்புரை விஷயத்துல மேற்கொண்டு போறதுக்கு முன்னாடி நம்முடைய அமல் விவாதத்துக்குள்ள ஒரு சின்னத்தான விஷயம் ஞாபகத்துக்கு வச்சுக்கொள்வோம் எவ்வளவு சின்னத்துகள் ஆசப்பட்டு அமல் செய்யறோம் நன்மைக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு சின்னத்தை அடிக்கடி ஞாபகம் காட்டுறதுதான் இருந்தாலும் மறக்கிறோம் அதனால இன்னொரு தரம் ஞாபகம் காட்டுறது ஏன்னா நாங்க தொழுகையில ஒழு செய்றோம் இன்னும் நிறைய பேரை தொட்டு விழிப்பு தடவிட்டு போறான் அதனால நம்ம சொல்றோம் சில நேரத்துல மசகை கூடாத நிலை வந்துடும் அப்படி தவறுதலாக செஞ்சுப்பட்டுச்சுன்னா ஒழு கூடாது ஒழு கூடன்னா தொழுகையே கூடாது மசக செய்த்தான முறை இருக்கு எப்படி ரெண்டு கையால மகத்த கழுவுறம் ரெண்டு கையால கையக்கலூரம் காலக்கலூரமும் மசகம் செய்யறதுக்கு ரெண்டு கையிலையும் தண்ணியை நினைச்சி முழு தலையும் வசகம் செய்யறது முறைய முழுசா மசக செய்ய நன்மை மசகம் செய்யறதுல முழுசா தலைப்பா கட்டி இருக்கு தலப்பா கலத்த கஷ்டம் கலத்த தேவையில்லை கடமையான அளவுக்கு லேசா எடுத்துட்டு தலைப்பாக்கு மேலேயே வசதி செய்யலான்னு மாற்ற நமக்கு அனுமதி கொடுக்குது சொப்பி கலத்த முடியும் கலத்திய முழுசா மசகம் செய்யறது அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வரும் ஒரு சுண்ணத்தான காரியம் முடியாம அளவுக்கு முயற்சியும் நீங்க முழுசா தலையம் வசகம் செய்ய எவ்வளவு நன்மை கிடைக்கும் போது நூறு ஷஹீதுகளுடைய நன்மை அவ்வளோ பெரிய பாக்கியம் அதனால கட்டாயம் முயற்சியோம் வீட்டில் பெண்களுக்கும் சொல்லுவோம் அவங்கள்ட்ட வசகம் செய்யறது முழுசா முழு தலையும் ரெண்டு கையில தண்ணியை நினைச்சாச்சு முழுசா ஒருத்தர ஒரு தடவை தடவ இது போதும் ஒரு ஒரு விஷயம் ஆபத்து படுத்திக்கிட்டோம் இப்ப நமக்கு தலாக்குடைய விஷயத்துக்கு நாம போவோம் தலாக்கில் கடைசியாக நாம படித்தோம் தலாக்கு ஹராமான தலாக்கு தலான்றது நிர்பந்தத்துல ஒரு தேவை ரொம்ப கஷ்டம் சேர்ந்து வாழ முடியாத ஒரு பயங்கரமான சிக்கல் வந்துருச்சு அந்த மாதிரி நேரத்துல தான் தலாக்க மார்க்கம் அனுமதிக்குது ஆதரிக்கல அனுமதிக்குது ஊக்குவிக்கல என்ன வீகல் நாயகன் சொல்லதால் சொல்லும் பொழுது அபுகபுல் அனுமதிச்சுட்டான் ஆனா ரொம்ப கோவப்படுறான் ஒரு விஷயத்துல அது தலா அனுமதிச்சுட்டு ரொம்ப கோவப்படுறான் அதனால இதுல யாரு தவறு அழைச்சிருந்தாலும் அல்ல இடத்துல மாட்டிக்குவாங்க குற்றவாளியா இருப்பாங்க ஆணுக்கு மாப்பிள்ளைக்குதான் அந்த பாவம் வந்து சேரும் அவர் நியாயமான காரணத்தோட அவர் நல்லதான் இருந்தார் நல்ல வாழ்றதுக்கு தான் முயற்சி சீரார் இருந்தாலும் பொண்ணுதான் எல்லா விதமான குற்றம் பாவமும் செஞ்சுட்டு இருக்கு அந்த மாதிரி நேரத்துல இவர் தலாக் கொடுக்கிறார் ஆனா இந்த தலாக் சொன்னார் அவர் குற்றவாளி அவருக்கு பாவம் இருக்கு முறை யாருக்காவது ஞாபகம் ஹராம் அது என்ன ரெண்டு முறை நாம் கடைசியாக சொன்னோம் என்ன ஒன்னு பெண்ணுக்கு மாத விடா ஏற்பட்டு இருக்கிறப்ப தலாக்றது ஒண்ணு மாதவிடா ஏற்பட்டு இருக்கும் பொழுது ஹராம் இவருக்கு பாவம் இவர் எல்லாம் சரியா இவர் நல்லதான் நடந்திருக்கிறார் போனார் கடைசியா இயலாத பட்சத்துல அந்த பொண்ணு சொல்றார் அப்படி சொல்லுங்களுக்கு ஹைதுல வச்சு மாத விடாய் காலத்துல சொன்னால் நாளைக்கு இவருக்கு குற்றம் இருக்கு இவருக்கு ஹராம் இவர் தண்டனை குற்றவாளி பட்டியல நிகாட்டப்படுவார் ரெண்டாவது விஷயம் அவர் அந்த பொண்ணு சுத்தமா தான் இருந்துச்சு மாதவிடா இல்ல ஆனால் அந்த சுத்தத்துல வச்சு உறவு கொண்டிருக்கிறார் அந்த பொண்ணோட தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு ஒரு அடிப்படை நாம விளங்கலாம் ஏன் இப்படி சொல்லுது தலா சொல்லும் போது சொல்றவரு மாப்பு இல்லை பார்க்க சொல்றது மனைவிக்கு மாதவிடா இருக்குதான்னு பார்க்க சொல்லுது அல்லது மனைவிக்கு சுத்தமா இருக்கிறாளா அந்த சுத்தத்துல நீங்க உறவு கொள்ளாமல் இருக்கிறீங்களா இதெல்லாம் பார்க்க சொல்ற காரணம் தலாக்குங்கிறது எழுத்தம் கவிழ்த்தன் கோபத்துல அடிச்சு விட்டார் பட பட பட அடிச்சு விடுற கூடாது தலாக்குங்கிறது நிதானமாக ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ரொம்ப நீண்ட யோசனைகளுக்கு பின்னாடி எடுக்கணும் அதனால தான் பாருங்க மார்க்கம் தலாக்க யாருக்கு கொடுத்துருக்கு ஆம்பளைக்கு தான் கொடுத்திருக்கு நம்ம அன்னைக்கே சொன்னோம் பொம்பளைக்கு தலா கொடுத்துருந்தான் எந்த மாப்பிளையும் வீட்டுல வாழலாம் எல்லாம் வாழ பள்ளியில இருக்க வேண்டியதுதான் ஏன் அவங்களுக்கு அவங்களுக்கு நிதானம் இல்ல அவங்க அவசரம் அவங்க படபடப்பு அதனால தலாக்குடைய விஷயத்த மார்க்க அவங்க மாப்பிள்ள நிதானமா செயல்படணும் தலா கொடுக்க போறப்ப கூட பார்க்கணும் இவ்வளவு கஷ்டப்படுத்தி மார்க் அவருக்கு சொல்லியும் கூட இவர் வந்து என்ன சொல்றார் நான் கோபத்தில் சொல்லிட்டேன் ஆத்திரத்துல சொல்லிட்டேன் ஆவேசத்துல சொல்லிப்பட்டுச்சு எனக்கு விலங்காம சொல்லப்பட்டுச்சு இந்த பேச்சே வச்சு கொள்ள கூடாது சொன்னா சொன்னதுதான் சொன்னார் சொன்னதான் இப்ப நாம பார்ப்போம் அப்படியே ஒரு நிர்பந்தமான நேரத்துல தலாக் விவாகரத்து செய்துவிட்டேன் அல்லது மன முடிவு ஏற்படுத்தி விட்டேன் பாஸ்டன்ஸ் இறந்த காலத்துல சொல்லணும் கட்டாயமாக எப்படி இருந்த தலா சொல்றேன் விவாகரத்து செய்யறன் நீ தலா நீ தலாக்குன்னு சொன்னா முடிஞ்சிருச்சு நீ தலாக்குன்னு சொன்னா நிகழ்ந்த இறந்த காலத்தை பயன்படுத்தி ஒரு தடவை தெளிவாக சொல்லணும் இது சுண்ணத்தான முறை அது என்னவாக இருக்கக்கூடாத அந்த பொண்ணுடைய உமா பாப்பா இந்த பக்கத்துல ரெண்டு பேர் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாத பிரச்சனை வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல நான் இவளை தலாக் சொல்லிவிட்டேன் நீங்கள் சாட்சியாக இருங்க இது ஒரு தலாக் இந்த ஒரு தலாக் கூட பாருங்க தலாக்குனா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் தலாக்குனா என்ன பிரிகிறது நிக்கா சேர்றது தலாக் பிரிகிறது அவ்வளவு முடிஞ்சிருச்சு அப்படி இல்ல இந்த தலாக்கு பிறகும் கூட கணவன் மனைவி சேர முடியும் கணவன் மனைவி இப்ப தலாக் சொல்லிட்டாரு கேட்டாங்க தலாக் சொல்லிட்டா ஒரு தலாக் சொன்னால் இதா இருக்கணுமா இருக்கணும் இத்தாவுடைய சட்டங்கள் சனியாக பார்ப்போம் எப்ப அந்த கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகள் நடந்திருந்தால் அதுக்கு பிறகு தலாக் நிகழ்வதாக இருந்தால் ஒரு தலாக் தான் சொல்றார் இன்னா அதுக்கப்புறம் கணவன் மனையும் சேரக்கூடாது ஒரே வீட்லதான் இருக்கணும் அதுதான் விசேஷம் தலா சொல்லியாச்சு கணவன் தலா ஒரு தலா சொல்லி இருக்கிறார் சொன்னதுக்கு பின்னாடி ஒரே வீட்ல தான் இருக்கணும் மார்க் இப்ப இத ஆரம்பிச்சிருச்சு எப்ப தலா சொன்னாரோ அடுத்த விநாடு இதை ஆரம்பிச்சிருச்சு இப்ப என்ன நடக்கும் இவங்க இப்படியே இருந்து கொண்டே இருக்கலாம் இருந்து அவளுடைய இதாவுடைய காலம் என்ன இதாவுடைய காலம் மூணு சுத்தம் அதாவது இப்ப சுத்தமாக இருக்கிறா அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஒரு மாத விடாய் திரும்ப அது நின்று ஒரு சுத்தம் வருது திரும்ப அதுக்கப்புறமே ஒரு மாத திரும்ப ஒரு சுத்தம் வந்துருச்சுன்னு சொன்னா அவருடைய இதா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு சொன்னா இப்ப கணவன் தனியாக மனைவி தனியாக ஆகிடவில் போய் ரெண்டு பேரும் வெவ்வேறு தனியாக கல்யாணம் முடிச்சுக்கொள்வதற்கு அனுமதி கொடுக்குது அதே நேரத்தில் இந்த தலாக்கலுக வச்சிருக்க பாருங்க ஒரு தடவை தலாக் சொன்னார் இப்ப என்ன நடக்குது இத்தாவுடைய காலத்துல மனசு மாறுது காலத்துல மனசு மாறுது அவர் யோசிக்கிறார் நான் தப்பு செஞ்சுட்டேன் என்ன இருந்தா செஞ்சிருக்க கூடாது அதனால இதுக்காக ரெண்டு பேரும் ஒரு வீட்ல இருக்கு தலா சொன்னதுக்கு பின்னாடி என்ன நடக்கணும் நீங்க நமக்கு பிரச்சனை தலாத்து நம்மளால் விளங்க முடியல ஏன்னு சொன்னா சமூக அதாவது குடும்ப ரீதியில நம்ம சரியான மாதிரி இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்றுவதே கிடையாது எப்ப நம்ம வீட்டுல தலாத்து எப்ப நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரிய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா மாப்பி சொல்ல மாமியா இருக்கும் பொண்ணுக்காரங்க தெரியாது வழிமுறையை சொல்லுது ஒருவீட்ல வாழ்கிற சட்டம் எங்க இருக்குற கிடையாது அமெரிக்கா இருக்குது அமெரிக்கால கணவன் மனைவி கல்யாணம் பிரிஞ்சு போறது அடிப்படையும் கிடையாது என்ன சொல்லுது ஒரு தடவை உரிமைக்கு என்ன தெரியுமா ஆனா நல்லா உடுத்து கொள்ள சொல்லுது மேல படக்கும் அதுக்கு முன்னாடி எப்படி எப்படி இருந்திருக்கலாம் இந்த காலத்துல மாப்பிள்ளைய கவர்ந்து இழுக்கிற மாதிரி சுண்டி இழுக்கிற மாதிரி நல்லா அழகா உடுத்து மனம் மாறி அப்படியாவது ரெண்டு பேரும் சேர மாட்டாங்களா மார்க்கம் வழி சொல்லுது அப்ப தலாக்கு போறதில்லா ஒரு தலா சொல்லுங்க ஒரு வீட்டுல சொல்லுங்க அந்த கணவன் திறந்த மாட்டானா அல்லது இந்தப்பெண் தன்னுடைய தவற திர நினைச்சு வருந்த மாட்டாளா இப்ப அந்த இத்தாவுடைய காலத்துக்கு உள்ளாரே ரெண்டு பேருக்கும் வருது அதை நான் செஞ்சது ரொம்ப மோசமான ஒரு தவறு வாழ்க்கையே போக போகுது இதுக்கப்புறம் இவளோட சேர முடியாது நல்ல பொண்ணு ஏதோ குற்ற சமாளிக்கலாம் என்ன வந்தால் சேர்ந்து அனுமதி கொடுக்குது ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூணு தலா உங்களுக்கு பயன்படுத்திட்டீங்க ரெண்டாவது அப்ப நீங்க ச அனுமதி அப்படிசா நீட்டி விரும்பல சுருக்கமாக சொல்றேன் மனைவிய சுத்தமான நிலையில் வைத்து அதாவது மாத விடா இல்லாத நிலையில் வைத்து அந்த மாதவிடாயில் அவளோடு உறவு கொள்ளாத நிலையில் வைத்து அந்த பொண்ணை பார்த்து சொல்லணும் அதாவது கடந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அரபு மொழியிலும் சொல்லலாம் நீ தலாக் உன்னை தலாக் செய்து விட்டேன் அல்லது உன்னை விவாகரத்து செய்து விட்டேன் ஒரு தடவைங்கிற வார்த்தை சேர்த்து சொல்றது ரொம்ப நல்லது ஒரு முறை ஒரு தடவை எனக்கு அழிக்கப்பட்டிருக்க கூடிய மூணு முறை எனக்கு அனுமதி இருக்குறதுக்கு ஒரு தடவை உனக்கு நான் கொடுத்து விட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும் சொன்னதுக்கு பின்னாடியும் கணவனும் மனைவியும் ஒரு இடத்துலதான் வசிக்கணும் ஒரு வீட்டுல தான் வசிக்கணும் தெளிவா சொல்லுது அவங்களை நீங்க வசிச்ச வீட்டுல வசிக்க வைங்க காலத்துல அவ ஒரு தலா சொன்னால் இத்தா அவளுக்கு ஆரம்பமாக ஆகிடுச்சு அந்த இத்தாவுடைய காலத்துல அவ கணவன் இருக்கக்கூடிய உட்ல தான் இருக்கணும் அந்த இத்தாவுடைய சட்டம் என்ன தன்னை நல்ல அலங்கரித்துக் கொள்ளலாம் நல்ல உடைகள் உடுத்துக் கொள்ளலாம் இந்த இத்தாவுடைய காலத்துக்கு உள்ளால் கணவனுக்கும் மனைவிக்கும் மனம் மாறி மனம் திருந்தி நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து திரும்ப சேர ஆசைப்பட்டா தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம் காரணமாக மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் இத்தாவுடைய காலத்துக்கு உள்ளார் காலம் முற எண்ணலம் முடிஞ்சி சேர்ற எண்ணம் வரல இப்ப என்ன செய்யலாம் தனித்தனியாக போய் இவரு கல்யாணத்தை முடிக்கலாம் இது ஒரு தலாப் சொல்றது இப்ப அடுத்த தலாப் அடுத்த சந்தர்ப்பத்தில் பாப்போம் பத்து நிமிஷத்துக்குள்ளார சொல்றோம் குறிப்பிட்ட அளவு தான் சொல்லலாம் என்ன கிரகச்சி கொள்ள மாட்டீங்க இந்த விஷயத்தை இவ்வளவு அடுத்து இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குதுல்ல பின்னாடி ஆசைப்பட்டால் மார்க்க அனுமதிக்க சேர்ந்து கொள்ளுமா இதுக்கு யாரும் தேவையில்லை யாரும் தேவையில்லை கணவன் மனைவி சேர்ந்தாச்சு அவனும் சரி வாங்க சேர்ந்து வாழ்வோம் சேர்ந்துட்டாங்க ஒரேஷ் இருந்து வாழ்வாங்க வாழ தமாக தடை விதிக்கிறதுக்கு கிடையாது அவளை திருத்துறதுக்கு இவரு திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சால் திரும்ப சேரலாம் அது எப்ப இதை காலத்துக்கு உள்ள அடுத்து காலம் முடிஞ்சதுக்கு முன்னாடி அவங்க சேரன்னு யோசிக்கிறாங்க சேர முடியுமா வேற மத்த மத்தியா அடுத்தோம் அஸ்லாம் வலைக்கும் வர்மத் வாஹி உபர்கயானை எமது இணையதளமாகிய டபிள்யூ டப்யூ டபுள்யூ மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும்